நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மார்ச் இருபத்தி ஒம்பது இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கர்நாடகாவில் அமைந்துள்ள கிருஷ்ணராஜசாகர் அணை காவிரி நதியில் கட்டப்பட்டுள்ளது இரண்டு சர்வதேச மகிழ்ச்சினால் மார்ச் இருபதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து கோப்பையை கொல்கத்தாவின் ஏடி கால்பந்து கிளப் வென்றது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஈரான் நாட்டின் பிரதம யார் 2- இந்திய ஆயுர்வேத மருந்து அறிவியல் ஆய்வு நிறுவனம் எங்கு உள்ளது 3- கொனார்க் சூரிய கோவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது